அதை தொடர்ந்து வருபவர்களையும் வரிசைப்படி பதிவு செய்கிறார்கள் முதலில் வருபவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போலவும் அதற்கடுத்து வருபவர் நாட்டை குர்பானி கொடுத்தவர் போலவும் அதன் பிறகு ஆடு பிறகு கோழி பிறகு முட்டை ஆகியவற்றை குர்பானி கொடுத்தவர் போலவுமாவார்கள் இமாம் வந்துவிட்டால் வானவர்கள் தங்கள் ஏடுகளை சுருட்டிவிட்டு சொற்பொழிவை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இதை அபூஹரேராவலி இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்